तापत्रय சச்சிந்தோத்தியேதவே தாபத்தய விநாஸ் நேஸ் விவியோ அதேஸ் தேமதினா ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த பத்தமுக்தவஸ்தையை சொல்கிறார் பத்தசிய முக்தசிய வைலக்ஷன்யத்தை உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னார் ஆக இந்த பந்த முக்த வியவஸ்தாங்கிறது வியாபகாரிகம் உண்மையை புரிஞ்சின்ற பிறகு பந்தமுக்தியவஸ்தாங்கிறதே கிடையாது நபத்தா ந முக்தா நபந்தா நமோக்ஷா சிதானந்த ரூபிவோகம் சிவோகம்னு படிக்கிறோம் நனிரோதோ நச்சோபத்திஹி நபத்தோ நச்சசாதக நமுமுக்ஷுர் நவைமுக்திஹி இத்தியேஷா பரமார்த்ததா என்று கவுடபாதாச்சாரியார் மாண்டூக்கிய காரிக்கையில் உபதேசம் பண்றார் அதாவது இந்த பந்தம் மோக்ஷங்கிறதெல்லாம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான பாடம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு பந்த மோக்ஷங்கிறதே சொப்னாயத்தே சொப்ன மாதிரி ஆயிடும் அதத்தான் இங்க சொல்ற வித்வானு தேகஸ்தோபி ந தேகஸ்தறிவாளி இந்த உடம்புல இருந்தாலும் தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்தவன் தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்தவன் பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையை உணர்ந்தவன் கடவுளை பற்றிய உண்மையை உணர்ந்தவன் கடவுளுக்கும் தனக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த சதாத்ம அத்வைத தத்துவத்தை உணர்ந்தவன் ந தேஹஸ்தா வித்வானு தேகஸ்தோபி ந தேகஸ்தகா என்ன ஒரு மரத்தில் இரு பறவைகள்னு சொன்னோம் இந்த ஒரே மரமாகிய உடம்பில் ஹிருதயங்கிற கூட்டுல இந்த ரெண்டு சைத்தன்யம் ஜீவச்சைத்தன்யம் சிவச்சைத்தன்யம் சௌரியத்துக்கா ஜீவ சிவ சொல்கிறேன் சைத்தன்யம் இருக்குது ஆனால் சைத்தன்யம் ஒன்று தான் அதில் ஜீவன் சிவனுங்கிறது கற்பிக்கப்பட்டது சைத்தன்யம் அத்வைதந்தான் சைத்தன்ய சத்தா ஒன்று தான் இந்த உண்மையை புரிஞ்சுனா வித்வான் தேஹஸ்தா அப்பி ந தேகஸ்தகா உடலில் இருந்தாலும் தன்னை உடலில் உறைகின்ற தன்னுணர்வானவனாக கருதுறது கிடையாது இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது எப்படின்னா உிித்தப்னாத் உருஷா இவ கனவுலேருந்து விழித்து கொண்டவன் அப்புறம் கனவை பற்றின சுகதுக்கத்துக்கு ஆளாவானா ஆளாக மாட்டான் கனவுக்கு எவ்வளோ ரியாலிட்டியோ அவ்வளோதான் ரியாலிட்டி இந்த வாழ்க்கைக்கு சத்தியம் ஆஹா எவ்நாத் உருஷா தேஸ்தோப்பி நேகஸ்த வித்வான் கஹா வித்வான் உண்மையே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சின்றவன் வைராக்கியங்கிற சம்பத்தோட விவேக வைராக்கியம்ங்கிற சம்பத்தோட சிரவண மரண நிதித்தியாசனத்தின் வாயிலாக ஞானத்தை பெற்றவன் வித்வான் இந்த உடம்பில் இருந்தாலும் தான் உடம்பில் இருப்பதாக இந்த உடம்பாலையும் மனதாலையும் இந்த இதனால் வரையறுக்கப்பட்டதாக பவுண்டட் பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் கிடையாது காரணக்காரிய शुद्ध நாஹம் ஜீவா நாஹம் ஈஸ்வர நாஹம் தேகா அஹம் சுத்தம் சைத்தன்யம் அஸ்மி அப்படி அடுத்தது சொல்கிறார் அவித்வானை பற்றி சொல்கிறார் குமதி அதேஹஸ் தேகஸ்த உண்மையிலேயே முதல்ல சொன்னது வித்வான் தேகத்தில் இருந்தாலும் தேகத்தில் இல்லை அஜானி தேகத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையில் அவன் தேகத்தில் இல்லையே இல்லாவிட்டாலும் அவன் தேகத்தில் இருக்கிறான் இங்கே ஞான திருஷ்டியில் அதே ஹஹான்னு சொல்றது குமதிஹினர் குமதிஹின்னா குத்சிதா மதிஹி அறிவு தெளிவு இல்லாதவன் அர்த்தம் யசா சொனது இருக்கு சொப்னத்தில் இருக்கிறவனுக்கு ஜாகிர தேகம் இல்லை ஆனால் ஜாகிர தேகம் இல்லாட்டாலும் அங்கே தேகம் இருக்கிற மாதிரி நினைக்கிறான் இல்லையா அது மாதிரி இவன் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்தாலும் தன்னை தேகமாக நினைக்கிறான் அவன் தேகத்தில் இருந்தாலும் தன்னை தேகமாக நினைக்கிறதில்லை இவன் தேகத்தில் இல்லாட்டாலும் தன்னை தேகமாக நினைக்கிறான் அப்படின்னு முக்தனுடைய லக்ஷணம் தேகத்திலிருந்தாலும் தேகத்தில் இல்லாதவனாக தன்னை உணர்கிறான் வன் தேகத்தில் இல்லாவிட்டாலும் தன்னை தேகத்தில் இருப்பதாக நினைக்கிறான் ஆ சொனத்தில் இருப்பவனைப் போல அஜானி சொப்னத்தை சிந்திப்பவனைப் போல ஜானி என்று ரெண்டு இந்த பந்த இப்படி உபதேசம் பண்ணுகிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் தேகஸ்தோபி ந தேவான் சொப்னாத்யோதா மனமார்ந்தரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக